வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு தொழிக்காக உங்கள் தோழி வனலக்ஷ்மி இடியாப்பம் செய்கிறதுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாமே வந்து கரெக்டான இதாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இடியாப்பம் சுலபமாக வரும் இடியாப்பத்துக்கு வந்து நீங்கள் மாவு அரைக்கும் போது ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நிழல் உலர்த்தலாம் உலர்த்திடுங்க தண்ணியே இருக்கக்கூடாது என்ன அரிசின்னு கேட்டிங்கன்னா ஐயாறு இருபது பச்சை அரிசி ஐயாயிரம் 20 பச்சரிசி எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க அது மட்டுமே போதும் அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு துணியில் நம்ம வீட்டுக்குள்ளாரையே ஒரு டேபிள் மேலேயோ டைனிங் டேபிள் மேலேயோ அப்படி போட்டு கொஞ்சம் லேஸாக உணர்த்தி எடுத்துக்கோங்க ஆனால் ஈரம் காயக்கூடாது அதை கொண்டு போய் மெஷினில் நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு மாதிரி குருநெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ ரெண்டு மூணு வாட்டி சொன்னிங்கன்னா அவங்களே இடியா பத்துக்குன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு தந்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு உடனடியாக வந்து வானொலி வெறும் வானலியில் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸாக போடணும் மொத்தமாக மாவு கொட்டிவிடக்கூடாது ஒவ்வொரு கிளாஸாக மாவு போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா வறுக்கணும் கை விடாமல் நிறம் மாறாமல் வறுக்கணும் வறுக்கும் போது அந்த மாவு வறுபட்டுருச்சுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் அரைச்சிட்டு வந்த மாவு வந்து ஒரு கோடு போட்டு பாருங்கள் அந்த கோடு வந்து நம்ம கோலம் போடுறது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு வந்து இடையில் வந்து விட்டு போகாமல் வரும் வறுபட்டுருச்சுன்னா மணல் மாதிரி கையில் எடுத்து நீங்கள் அப்படி போடும்போது ஈஸியாக ஒரு கோடாக வரும் இதுதான் மாவோட பதம் அதுக்கப்புறம் அதை நல்லா சளிச்சிட்டு ஈரம் ஒரு டப்பாவில் போட்டு முடி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஸ்டாக் வைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ அரைச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்தது அரைச்சிக்கோங்க அதுதான் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து ஒரு டம்ளர்னால் ஒன்றை கால் டம்ளர் தண்ணி 1 2 டம்ளர் தண்ணியை வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது தேவையான அளவு உப்புன்னு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நல்லெண்ணெய் உங்கள் சௌகரியத்துக்கு இருந்தப்பில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் நெய்யோ மற்றபடி வேறு எந்த ஆயிலோ ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது கொதிக்காமல் அந்த லேஸாக அப்படியே பபிள்ஸ் வரும் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு முந்திர நிலமை அந்த டைமில் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை வந்து இடது கையில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி வந்து இந்த மாவுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க ஏன்னா சூடாக இருக்கும் நீங்கள் கை வைக்க முடியாது கொஞ்ச நேரம் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன கட்டி கட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த மாவுக்கு வந்து புளிகிற அச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா புளிராச்சு இது மரத்தில் பித்தளை தட்டு அடிச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க செட்டிநாடு சைட்லெலாம் கிடைக்கும் அந்த அச்சு எடுத்துக்கோங்க அந்த அச்சு எடுத்துகிட்டு சுற்றிலும் எண்ணெயை தடவிட்டு அதாவது மர மரக்கட்டையில் இருக்கும் கட்டையில் கீழே வந்து பித்தளையில் அடிச்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நைஸாக இருக்கும் கன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த கண்ணில் இதை போட்டுட்டு உங்களுக்கு வந்து முக்கால் ஒலக்கு போட்டுக்கோங்க ஃபுல் உலக்கு போட்டிங்கன்னா புழிகிறது கஷ்டம் முக்கால் ஒழுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து இடியாப்பத்துக்குன்னு தட்டு விற்கிது இட்லி தட்டில் போட்டிங்கன்னா இட்லி மாதிரி ஷேப்பில் வரும் இடியாப்பத்துக்குன்னே தட்டு விற்குது அது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்குது உங்களுக்கு எது சௌகரியமோ அது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இடியாப்பத்தட்டு மேலே லேசாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் இந்த அச்சில் போட்டுட்டு அப்படியே புளிய பாருங்கள் நூல் மாதிரி வரும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வேட்டில் வச்சு எடுக்கிறது தான் வேட்டில் வச்சு எடுக்கும்போது இட்லி பிளேட்டில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த இடியாப்பத்தை அப்படியே வச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வறுத்துருக்கோம் மறுபடியும் சுடுதண்ணியில் போட்டு கலந்துருக்கோம் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இது வேட்டில் வைக்கிறோம் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துகிட்டு இடியாப்பத்தை நல்லா இது பண்ணிவிட்டு அது நீங்கள் சைட் என்ன வேணால் ஒரு குருமாவோ தேங்காய் பாலோ இல்லை வந்து இந்த இடியாப்பத்தை உதிர்த்து வச்சுக்கிட்டு தேங்காய் சேவை புளி சேவை எலுமிச்சப்புணம் சேவை வெஜிடபிள் சேவை கொத்தமல்லி சேவை நிறைய வெரைட்டி பண்ணலாம் பொறுமும் முக்கியம் மெயினாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வரும் நான் சொன்ன மறுபடி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க நன்றி